இவர் என்ன பண்ணுவார் இப்ப ஒரு கையில வில்லு ஒரு கையில இறைச்சி தலையில பூவு வாயில நீர் இப்ப அந்த திருமேனியில இருக்கிற அந்த பூவையும் எடுக்கணும் என்ன பண்றது ஒரு கையில இருக்கிறத கீழ வச்சிட்டு செய்யலாம் ஆனா அவருக்கு அந்த விரைவு தரியாவில்ல காலாலேயே தள்ளிட்டு சிவ சிவ காலில் வேற எது போட்டிருந்தாரு அது போட்டிருக்கிறார் அதோடவே நடக்குது அதோட வில்லாலும் கல்லாலும் அடித்தான் வேறொருவன் கல்லாலும் அடித்தான் வேறொருவன் என்னமோ அடித்தான் அவற்றை எல்லாம் பொறுத்து கொண்டிருந்தார் ஏன்னா பித்து நாள் அடிச்சேன்னு சொன்னார் நம்ம இதுல கூட ஒரு பாட்டு சினிமா பாட்ட ஒரு அருமையா கல்லால் அடி ஒருவர் அடிக்க வில்லால் ஒருவர் அடிக்கல பழைய பாட்டு அந்த பாபனா சிவன் பாட்டுலாம் வரும் சமய கருத்துக்கள் காலையில இலக்கியம் சொன்னா அந்த காலத்துல என்னன்னு கேட்டா இலக்கியமும் வரலாறுன்னு சொன்னா அதனுடைய முடிவு எப்படி இருக்கணும் ஒன்று அறத்தை பற்றி சொல்லணும் அல்லது பொருளை பற்றி சொல்லணும் அல்லது இன்பியலை பற்றி சொல்லணும் அல்லது அதனுடைய முடிவாக இருக்கிற வீடு பற்றி சொல்லணும் அறம் பொருள் இன்பம் வீடு அடைதல் நூற்பயணி செய்யுளானாலும் வரலாறானாலும் ஒரு கவிதையானாலும் ஒரு பேச்சானாலும் எப்படி இருக்கணும் அற உணர்வு அல்லது பொருளை நன்முறையில் தேடுகின்ற பொருள் உணர்வு அல்லது இன்பியலை இன்பியலாக அனுபவிக்கிற உணர்வு இவற்றெல்லாம் கடந்த வீட்டுணர்வு இதைத்தான் நூல்கள் சொல்ல வேண்டும் சொல்லிச்சு சொல்லிச்சு அந்த காலத்தில் இப்ப என்ன காமன்னா தானா இல்லைன்னா காதலிலும் தொழில்கின்றால் கன்னி உழுத்தி உடனே கோர்ட்டுக்கு போனாலோ அல்லது மருத்துவமனைக்கு போனாலோ அப்படியே விரைமையா இருந்தா செத்தாள் இதான் கருவா இந்த கரு நாட்டை உருப்பட வைக்குமா அறம்பொருள் இன்பம் வீடு அடைதல் நூற்பயணி என்றல்லவா நூலினுடைய பயன் நூல் என்பது பொழுதுபோக்குக்கே அல்ல என்பது தமிழ்ல இருக்கிற முக்கியமான கருத்து சும்மா சார் இங்க இருந்து நம்ம சென்னைக்கு போறோமா மூணு மணி நேரம் ஆகும் ஐயா பொழுது போறது உங்களுக்கு என்ன வேணும் பொம்மைய இருக்கு மேல அதை ஒத்திக்கலாம் இல்லாதும் நானல்ல வைக்குமா உருப்பட வைக்குமா நாடு போகிறது நூலினுடைய பயன் ஒரு இலக்கியத்தின் பயன் ஒரு அல்லது பாடலின் பயன் எதுவா இருக்குன்னு இந்த நான்கில் ஒன்றை வலுப்படுத்தணும் அற அல்லது பொருள் அல்லது இன்பத்தை இன்பமா திருவள்ளுவர் பேசுற மாதிரி இன்ப உணர்வு இதெல்லாம் நூல் பயனாக இருக்கணும் தோல்வியும் கோட்டு சீனும் இதுவும் சந்தியில் நிற்கிறது இப்போ மயக்க மருந்து சாப்பிட்றதும் பெற்றையானும் உளுந்துடுறதும் அல்லது குத்திட்டு வரது சீந்து பூஜ்ஜி வேலை இவன் அவனை குத்துனா அவன் வேணா குத்துனான் ஒரு அரை மணி நேரம் இவனை பிடிக்கிறது இப்படி சர்னு போ அவர் அவர் பிடிக்கிறது சர்னு வர அப்படி இவர் மேலே ஏற இவர் மேலே ஏற அவன் கீழே குதிக்க இவன் கீழே குதிக்க இதெல்லாம் தான் ட்ரைனிங் ஆகுது இப்பொழுது கூடுமானவரை குற்றவாளிகள் பத்தொன்பது வயது இருபது வயது இருபத்தோரு வயது உடையவர்தான் பெரும் குற்றவாளிகளாக போயிருக்கிறார்கள் ஏன் இதெல்லாம் பார்த்து பார்த்து பார்த்து சந்தியில் நின்றதுனால முருகா முருகா என்னைக்கு இதெல்லாம் நீ மாற்றுவியோ எனவே முளைத்தழு முதலை கண்டு முடிமசை மலரை காலில் வளைத்த பொற் செருப்பால் மாற்றி அந்த காலில் இருக்கிற செருப்போடு அதை மாற்றினாராம் மாற்றி வாயில் மஞ்சன நீர் தன்னை வாயில் இருக்கிற அந்த நீர் இருக்கே அது என்னன்னு கேட்ட நீங்க தனித்தனியா ஒண்ணு வாயில அப்படியே கொட்ட வேண்டியதான் கொட்டும் போது எல்லாரம்கின அறுவருப்பா இருக்கும் என்னன்னா ஐயே வாயில தண்ணி பாவம் கீழே எடுத்துட்டு வந்தவர் அது வரைக்கும் ஒரு பத்து அஞ்சு நிமிஷம் வச்சிருந்து இப்ப வாயில பாய ஏ எச்சில் நீரோடு விடுறானார் சேக்கலார் பார்த்தார் ஏ இது என்ன நீர் தெரியுமான்னார் அது சரி தெடி சாமி அந்த இதுல ஓடுற பொன்முகலி தண்ணி எதுல இருந்து கொட்டுறாரு ஆமா வாயிலிருந்து கொட்டுறாரு பெரியது எங்களுக்கு தெரியாதயலை வாயில் அன்பு நீர் உமிழ்வார் போல அன்ப கொற்றார்டா அன்பை கொட்டாரா சாமி இதெல்லாம் நீங்க மூடி மறைக்கிறீங்க இது வரைக்கும் இந்த மலையில் ஏறுறவங்க எத்தனை பேர் எங்க தஞ்சாவூர் ஜில்லாக பேரோ பேர் ஏறி இருப்பாங்க யாராவது ஒரு ஆள் இவருக்கு இழைச்சிருப்பார் இவருக்கு மிருகம் தீண்டும் இவருக்கு சாப்பாடு பண்ணு நினைப்பு வந்துடா நீர் கேசரி தயார் பண்ணோட போட்டுக்க எல்லாம் இவன் திங்கிறதுக்கு எடுத்துகிட்டு போறான்னே தவிர அங்க இருக்கிற பெருமானுக்கு இதுவரைக்கும் ஒரு ஆள் செஞ்சீங்களாடா கிடையாது எனவே நீங்கெல்லாம் ஏச்சில் ஓ எங்க ஆள் உத்தர அன்பு போடான் விளைத்த அன்பு உமிழ்வார் போல வெறும் வாயிலிருந்த நீரையா கொட்டினார் இல்லை அன்பை கொட்டுகிறார் விளைத்த அன்பு உமிழ்வார் போல விமலனார் முடி மேலிட்டார் தலை மீசை சுமந்த தடங்காலத்தி மலை மீசை தம்பீரானார் முடி மீசை வணங்கி சாத்தி கை அப்படியே இருக்குது கை ஒண்ணும் சரி தலையில் இருக்கிற அந்த சாதாரண என்னன்னு கேட்டீங்கன்னா அது மேல விழுந்தது ஆஹா அருமை ரெண்டாவது ஆச்சு டிக்கடினா என்ன செய்யணும் முதல்ல தண்ணி ஊத்தணும் ரெண்டாவது என்ன செய்யணும் தலையில ரெண்டு வைக்கணும் என்ன பண்ணை சுமந்த பள்ளி தாமத்தை தடங்காலத்தி மலைமிசை தம்பிரானார் முடிமிசை வணங்கி சாத்தி சிலைமிசை பொழிந்த செங்கை தின்னனார் சேர்த்த கல்லை இலைமிசை படைத்த ஊனின் திருமுது எதிரே வைத்து இப்பொழுது கையில இப்பதான் எடுத்துட்டு வந்த அந்த அமுதை தேக்கலையில கொண்டு வந்த வைச்சாராம் வச்சு தலைமிசை சமந்த பல் கொழுவிய தசைகள் எல்லாம் கோழினில் கொனெறிந்து கோத்தங்கு அதில் ஒரு பதத்திற்காட்சி பல்லினால் அரிக்கினாவில் படுகை இனிமி பார்த்து படைத்தரை அழையுது நாய நீரே அமுது செய்தருளும் என்றார் பெருமானி நான் ஏற்கனவே ரொம்ப இந்த கல்லுமண் எல்லாம் நீக்கிட்டேன் கொஞ்சம் வாயில போட்டா கடுமையா இருக்கிறதெல்லாம் தானே அங்கேயே துப்பிட்டேன் ரொம்ப மென்மையா இருக்கும் சுவையா இருக்கும் அதை மட்டும் கொண்டு வந்திருக்கிறேன் சாப்பிடுங்களேன் அதான் அர்ச்சனை அவ்வளோதான் இப்ப நாலு விஷயம் முடி போச்சு டிக்கடிச்சாச்சு சரிங்களா ஒன்று தண்ணீர் ஊற்றல் இரண்டாவது தலையில் இருக்கிறதே அப்படி நிகழ்த்தி விட்டு போட்டார் மூன்றாவது இறைச்சியை காமித்தார் நான்காவது ஏதோ வாயினால சொன்னார் யாரு அவரு இவர் வாயில சொல்றார் அருமையான உணவு நீங்க ரொம்ப நாள் பயிற்சிருப்பீங்க எடுத்து சாப்பிடுங்க சாமி அதான் மந்திரம் அவ்வளவுதான் மந்தரா இம்மொழிகள் சொல்லி அமுது செய்வித்த மன்னனார் திருக்காலத்தின் மலையினார் கிணிய நல்லமும் வேண்டும் என்னும் எழுபெரும் காதல் பன்னெடும் கரங்கள் கூப்பி பகலவன் மலையில் தாழ்ந்தான் இலக்கியம் இலக்கியம் இப்படியாக அந்த வழிபாடு முடித்தார் முடிச்சார் கதிரவனும் சரியா மாலை நேரம் ஆயிற்றுனர் அப்போ வேட்டையாடிப்படுது கொஞ்சம் நினைக்கிறோம் வரலாற்றை எப்ப அவங்க பரப்பிட்டாங்க தின்னனாரெல்லாம் வேட்டையாட காலையில பத்து மணி போல ஒரு பன்றி வந்து எங்கே வந்தது பத்து பத்தரை மணி பதினொரு மணி பட்டது அதை தொடத்திக்கிட்டு வந்தவர் எப்படி வந்தார் தானியாக வந்தார் வந்து எங்கே இந்த காலத்தி மலைக்கு அண்மையில் இருக்கிறதுல கொன்ற அவர் ரெண்டு பேரும் கூட வந்தாங்க கொன்றது என்ன பண்ணாங்க மணி இப்பொழுது என்ன இருக்கும் பன்னெண்டு ஒரு மணியா இருக்கும் ஒரு மணிக்கு ஒன்னா இதெல்லாம் நீங்க எல்லாம் சுட்டு பக்குவப்படுத்தப்பான்னு சொல்லிட்டு ஒரு மணி ஒன்னையாம் மணிக்கு மேலே ஏறினாங்க ஏறின உடனே ரெண்டு மணியில இருந்து இரண்டரை மணி வரைக்கும் அவரை விட்டு பிரியவே முடியல ஆஹ் எப்படி இருந்தாலும் இறச்சு போட்டு ரெண்ட ரெண்டே முக்காலுக்கு இறங்கினார் இறங்கி மேலும் தயார் பண்ணார் மீண்டும் எடுத்துக்கிட்டார் எடுத்துக்கிட்டு மேலே மீண்டும் மூன்றரை மணி மணி முக்கால் போனார் நாலு நாலுல இருந்து அஞ்சு மணி வரைக்கும் இதெல்லாம் உணவு கொடுத்தார் இவரும் கொடுக்க கதிரவனும் இறங்கியான் மணி ஆராய்ச்சி இதுதான் முதல் நாள் வழிபாடு செய்தது இனிமேல் இது போல ஆறு நாள் வழிபாடு செய்த பிறகு வீடு பெயர் கிடைக்கிறது ஆனால் செய்கிறார் என்ன ஒரு உத்தி உத்தின் புதுமையின் அர்த்தம் இனி இம்மாதிரி நிரல்பட பூசை செய்தது சொல்ல மாட்டார் இதுபோன்று செய்தார் என்று ஒவ்வொரு நாளும் நீங்க ஐயோ தனியாக இருக்கீங்க இருந்தாலும் உணவுக்கு போகணும் என்ன பண்ணுறது சரி வடிப்பட வேணும்னு கேளுறிங்க உன்னே அங்கே சுற்று அதெல்லாம் சரியாக பார்த்து வாயில் அதிக பார்த்து மீண்டும் வாயினால் தண்ணி தலையில் ரெண்டு பூ இலை மீண்டும் ஒரு கையில் வில்லு ஒரு கையிலேருந்து ஏறினார் இப்படியாக வரணும் இது மீண்டும் சொல்லலாமோ சொல்ல வேண்டியதில்லை இது முதலால் நாள் வழிபாடு இப்படி நடந்தது இதைத்தான் விரிவாக சொன்னார் இவ்வளோ நேரம் இனி இந்த அளவில் விரிவை சொல்ல மாட்டார் சொன்னால் கூறியது கூறல் கூறியது கூறும் அதனால அவ்வழி மாலை அணைதாலும் இரவு சேரும் வெவ்விலங்கு உல என் தஞ்சை மெய்மெயின் வேறு கொள்ளா செவ்விய அன்பு தாங்கி திருக்கையில் சிலையும் தாங்கி மைவரையன் ஐயர் மருங்கு நின்றகலா நின்றார் அருமையா பார்த்தார் மணி ஆறு ஆறரை ஏழு இருக்கு ஏது சிக்கிமிக்கல் இருந்ததுன்னா எடுத்து பார்த்த வச்சு ஏதேனும் பண்ணலாம் அவ்வளவுதான் வேற எதுவும் கிடையாது அதனால் இனிமேல் இரவு நேரம் இந்த புலிகள் கரடி எல்லாம் இரவு இல்லாத பாட்டுக்கு வேட்டையா இது சாப்பிடறதுக்கு வரும் நம்ம பெருமான் மீது எதேன்னு பண்ணிடும் என்று கருதினார் கையில வெள்ள எடுத்துக்கிட்டு எடுத்துட்டு பக்கத்துல நின்றாராம் எடுத்து நின்றான் ஒரு எறும்பு ஒரு பூச்சி அந்த ராத்திரில வந்து அந்த பெருமான் மீது தின்னு அப்படியே திக்கிட்டார் அப்படியே நின்று காவல் காத்தாராம் சார் வரும் தவங்கள் செய்தும் வரும் அமர்தாமும் கார்வரை அடவி சேர்ந்தும் காணதற்கு அறியார் தம்மை கேட்கிறார் இந்த பெருமானை காண்பதற்கு எத்தனையோ ஆண்டுகள் தவம் கடந்தவர்கள் கிடந்திருப்பாங்க அப்படி தவம் கடந்தும் கூட முழுமையாக இவர் திருமேனியை இரவு முழுது யாரும் பார்த்திருக்க மாட்டான் ஆமா எவ்வளவு தவம் பண்ணவும் கூட வருவான் வந்து காலத்தின் ஆதரான் கன்னத்துல போட்டுக்குவான் அரை மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரம் இருப்பான் ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு மணி நேரம் இருப்பான் அப்ப சுவாமி உத்தரவாகனும் என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பான் வீட்டில எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பான் போய போடும் ஆனால் அப்படி பல ஆண்டுகள் தவம் செய்தும் கூட கண்டு நிக்கப்பதற்கு தவம் இது நின்று எதிர்ப்பதற்கு புண்ணியம் இல்லாத பலர் போக ஆனால் இவர் ஆர்வ முன் ஆரான் வீணில் கண்டுகொண்டே இரவெல்லாம் அவருடைய கண்கள் எதிர் மேல இருக்குது அந்த சிவலிங்க திருமையின் மேலேயே இருக்கு அவரை பார்த்துக்கிட்டே இருக்கு ஏன்னா எதுவும் வந்து தீண்ட கூடாது அதனால கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபாலன் குமரன் அம்மையார் பாசுரம் கூர்வேர் கடுந்தொழிலன் நந்தகா நந்தகோபாலன் கண்ணவிரானுக்கு அப்பா இருக்காரு நந்தகோபாலன் கூர்வேல் கடுந்தொழிலன் கையில வேல் வச்சுக்கிட்டு அப்படியே இருப்பாரு நந்தகோபாலன் குமரன் ஏன் பிள்ளைய பாக்குறவர் எதுக்கு கையில வேல் வச்சுக்கிறாரு வைணவத்துல கொடுத்து வச்சவங்க அருமையா ஒரே எழுத முடியான வாய்ப்பு நமக்கு ஒரே எழுதுறதுக்கு நாதி இல்லாம போச்சு ஐயா கண்ணவிரான காவல் செய்கிற அந்த அப்பா நந்தகோபாலன் கையில வில்லுன்னு கையில எதுன்னு ஒரு பம்பரம் வச்சுக்கிட்டு இங்க ஒரு வச்சுக்கிட்டு இங்க இந்த ராஜா இங்க பா அப்படின்னு கிடுகளுப்ப காட்டலாம் கூறுவேல் கடும் கையில வேல் வச்சுக்கிட்டு இருக்கிறவன் நந்தகோபால்குமாரன் ஜெயசுவாமின் எது கண்ணபிரானுடைய திருமேனியை வைத்துக் கொண்டு பக்கத்திலே இருப்பார் ஏதேனும் ஒரு எறும்பு அங்கே இருந்தது கண்ணபிரான் நோக்கி வந்தார் அதுக்காக கையில வச்சிருக்க ஆதலால் கூறுவேல் கடுந்தொழிலன் என்றார் கண்ணபிரான் மீது ஒரு ஈ எறும்பு வரப்படாது அதுக்காக கையில என்ன வச்சிருக்காரு கையில வேலா வச்சுருப்பான் இந்த ஆள் வச்சுக்கிட்டு இருந்தாரு நமக்கு விலங்குல அவரு என்ன ஒரு கண்ண பிரான் நோய்க்கு ஒரு எறும்பு வந்துடப்படாத ஒரு ஈ பறந்தா கூட அதுக்காக வைத்திருந்தாருனா அவ்வளவு அன்பும் அவ்வளவு அன்பும் அது இங்கே ஆர்வ முன் பெருக ஆரா அன்பினில் கண்டுகொண்டே சரிய மணி ஆறு மணி ஆறு அஞ்சுக்கு கையில வில் பிடிச்சார் அப்படியே கண் கொட்டலை தூக்கம் அப்படியே தின்னா நின்று நேர் பெற நோக்கி நின்றார் எது வரையிலையும் சாமி என்ன ஒருத்தான் எல்லாம் பத்து பன்னெண்டு மணி வரைக்கும் அப்படி இருப்பார் கொஞ்சம் கண்ணா இருப்பார் ஏன் இவந்து கொட்டா ஒரு ஆளு அதனால இன்னொருத்தஞ்சு உடனே இல்லடா பன்னெண்டு மணிக்கு மேலே கூட அவன் இன்னும் அவங்க அப்பேன் அதனால இருந்தாரு ரெண்டு மணி நாலு மணி இருக்கு இந்த விடிய காலம் ஒரு ஆசரா சொல்வார் சேர்க்கிறார் காயில விழுந்தது பன்ன மணிக்கு தூங்கியா இருக்க நீ விடியா தூங்கியாடே மக்கு பெயருளா நேர் பெயர நோக்கி நின்றார் நீள் ஈருள் நீங்க நின்ற சரியா ஆறு மணிக்கு அந்த வில் பிடிச்சானா மறுநாள் காலையில உதிர்க்க வரைக்கும் என்ன மாதிரி தூங்க முஞ்சொல்ல பள்ளியில் தூங்கியவன் கல்வி இடம் தான் காலத்தில் தூங்கியவன் பக்தி இடம்தான் போடல சொல்லியதும் சொல்ல தவறியதும் ஏன் புறப்படாத ஏன் உரிமை உரிமை கிடையாது கிடையாது பள்ளியில் தூங்கியன் கல்வி அளந்தான் இங்க எங்க தூங்கினாரு ஐயா எங்க காலத்தின் ஆதர அண்மையில் தூங்கியவன் பக்தி அளந்தான் எங்களுக்கு எங்கேயே கிடக்கிற பாட்டு இப்ப யாவத்து வந்தது அல்லவா அது மாதிரி நீல இருள் நீங்க நின்ற ரொம்ப அருமை இந்த இடத்துல அப்படியே நம்முடைய ஆட்சி சேது பிள்ளை ஒரு ஒப்பு நோக்கி எழுதினர் அவர் பாவம் பி ஏ பி எல் படிச்சுட்டு முறையால் பிராக்டிஸ் பண்ண முடியல பார்த்தார் கம்பராமாயணம் திருக்குறள் எல்லாம் படிச்சார் கொஞ்சம் நல்லா பேசினார் கடைசியில் சென்னை பல்கலைத்துடைய தமிழ்துறை தலைவராகவே வந்துட்டார் அவர் ஒன் எழுதினார் கங்கை வேடனும் காலத்தி வேடனும் நல்ல ஒப்பீடு நல்ல ஒப்பீடு அதெல்லாம் கூட எடுக்கல எடுக்க அப்போதான் டாக்டர் பத்தி பேச மூவா கூட கொஞ்சம் ரொம்ப ஆழம் பின்னால்தான் சங்கலைக்கியத்தில் எடுத்து வச்சு டாக்டர் வாங்கினார் இப்போது ஒரு மேனியாக போயிட்டு டாக்டர் எடுக்கிறதுங்கிறது அது இப்போ இது இப்போ ஸ்கேலப்பே டாக்டர் எடுத்தவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது இன்னுமே எல்லா டாக்டரும் வந்துடும் டக்கு டக்குன்னு வந்துடும் எவனையா ஒரு கையில பிடிச்சி கிடிச்சு அது எழுதுனேன் இது எழுதுனேன் அத்தை பாட்டை எழுதுனேன்னு வந்துட்டால் தான் சில்லரை இல்லை யார் அதனால நடுவில் கூட கொஞ்சம் வந்து டாக்டர் எடுத்தவங்களுக்கு ஒன்றும் சப்புனு விட்டு போயிச்சு அதனால தான் பாருங்க இப்போ தள்ளு இனிமே நல்லா இருக்கும் டாக்டர் எடுத்தாலும் ஒன்று தான் எடுக்காட்டி ஒன்றுதான் இருந்து போய் எடுத்தா அதில் சீனியர் அஞ்சு ஆண்டு செய்தா இருந்து டாக்டரேட் இருந்ததுன்னு சொன்னா இன்னும் ஸ்கேல் என்று வச்சிருக்காங்க பதினைந்து ஆண்டுன்னு சொன்னால் அவங்களுக்கு பதினேழு ஆயிரம் அப்படிலாம் வச்சு நல்லா ஸ்கேல் வச்சிருக்காங்க இப்படி முருகாமரு அதனால எழுதும் போது ஒரு காலத்தி வேடனும் கங்கை வேடனும் எழுதினார் நல்ல ஒப்பீடு நல்லா செய்திருக்காங்க இவரும் வேடர் அங்கே கங்கை வேடம் ராமாயணம் இல்லவா இது காலத்தி வேடம் அப்படி இருக்க பல ஒப்பீடு தான் செய்யார் ஒரு ஒப்பீடு இப்போ இவர் என்ன செய்தார் பிடிச்ச மறுநாள் காலை ஆறு மணி வரையிலும் பொழுது புல வரைக்கும் அப்படியே நீலிருள் நீங்க நின்றார் இதே கதைதான் இதோ கங்கை கருக்கு நேரலை அடைக்கிறோம் ராமர் இலக்குவன் சீதை மூவரும் இருக்கிறார் இதோ மாலை நேரம் ஆறு ஆறரை மணி வந்தது ஒரு சின்ன பர்ணசாலை அதில் அமைத்து உள்ளே அண்ணனும் அன்னியும் படித்திருக்கிறாங்க உள்ளே அண்ணன் அண்ணியும் படித்திருக்கின்ற பொழுது வெளியில் யார் நிற்கிறார் இலக்குவன் ஆகிய தம்பி நிற்கிறாங்க இப்பொழுது ஒலியும் ஒலியும் சேக்கலார் எடுத்தார் அங்க கம்பர் எடுத்தார் அல்லையாண்டு அமைந்த மேனி அழகனும் ஆவடும் துஞ்ச அல்லை ஆண்டுிஞ்சு ஒரு வடிவ ஆக்கினா எப்படியோ அப்படி இருப்பாரா ராமபுரான் அப்படி ஒரே கருப்பு அல்லை ஆண்டு அமைந்த மேனி அவ்வளவு கருப்பு ஆனா கருப்புல அழகுப்பா அழகனும் இதை வச்சு குத்தால குற வந்து ஆச்சரியம் பண்ண ஏன் குரத்து எங்கடா போனா காணா அப்படின்னாரு கண்ணகரே இருப்பாடா ஆனா கருப்பில் அழகிய கருப்பா தான் இருப்பாடா ஆனா பாத்தா தலையில இருந்து பாப்பாடா எங்கடா போனா என்ற அவன் கருப்பில் அழகியடா என் சிங்கி ஆனா கருப்பா இருந்தா அர்த்தம் இல்ல அல்ல ஆண்டு அமைந்த மேனி அழகனும் அண்ணாவும் அழகனும் ஒரு பெண்ணை பெரும்பாலும் தூங்கும் போது சிவ சிவ அதான் கம்பர் அதான் கம்பர் அல்லையாண்டமைந்த மேனி அழகன் என்றார் ஆவலும் துஞ்ச பெண்களை எங்கே எப்பொழுது வர்ணிக்க வேண்டும் என்று இருக்கு அதெல்லாம் இலக்கணங்கள் சரி படுத்துக்கலாம் இவரும் படுத்துட்டார் அந்த அம்மாவும் தனியா படுத்துட்டாங்க வெளியில அப்படியே இதோ பறந்த சாலைக்கு முன்னால பில்லை ஊன்றிய கையோடும் வெய்துயற்போடும் அவங்க அண்ணன் அண்ணிய உள்ளே படுக்க தூங்க ஆரம்பிச்ச உடனேயே இந்த தம்பி என்ன பண்ணார் பில்லை ஊன்றிய கையோடும் இதுக்கு ஒர சொல்லணுமா வில்லை வில்லை ஊன்றிய ஊன்றிய சத் ஒரே சொல்லக்கூடாது சொல்றது எங்கு தெரிய ஊல் தெரியாது கையு தெரியாது சொல்ல மாட்டங்க படங்கால பேராசிரியர்கள் அங்கிருந்து வந்தான் ஐயா இலக்குவன் அப்படி நின்று சொல்றீங்க ஆமா ஒரு கூறுகா கூட செய்வான் எடுத்தார் குச்சி எடுத்து இந்த வில்லை ஊந்திய கையோடு நிற்பது ஒரு கூர்கூட செய்யலாம் பொறுத்திருந்து வினா வைக்கல வெய்து உயிர் போடும் எந்த கூறுக்காகவும் மெய்து இருப்பு இருக்க பெருங்குச்சு எங்க அண்ணன் எங்கே இருக்க வேண்டியவர்கள் எப்படி இருக்க வேண்டியவர்கள் எங்க அண்ணி எப்படி இருக்க வேண்டியவர் தச அருமையான அயோத்திய நாட்டுக்கு தலைவனாய் பேரரசனாய் எங்கள் அண்ணன் இருக்க பேரரசியாய் எங்களுடைய அண்ணி இருக்க எத்தனை காவலர்கள் எத்தனை வந்து உள்ளே இருக்கு பாதுகாக்கப்பட இருக்கும் அதோடு கூடி எங்கேயே படுத்திருக்க வேண்டும் எங்கள் அப்பாக்கின அரண்மனையில் மேல் அரண்மனையில் கோட காலமானதுனாலே திறந்த வெளியிலே எங்கள் அண்ணன் அண்ணியும் பஞ்சனையிலே படுக்க வேண்டியவங்க ஆ நாள் இந்த கங்கைக்கரையில இந்த குடிசையில இந்த தரையில இந்த துண்டை விரிச்சு போட்டு ராமா ராமா ராம ராம ராமா வெய்துயிர்போடும் எந்த குருகாவும் செய்ய மாட்டான்டா வில்லை ஊன்றிய கை இருக்கலாம் வெய்தூருப்பு வராது பெருமூச்சு வராது அது கம்பர் வில்லை ிய கையோடும் மூச்சா வருது இலக்குவனுக்கு இல்ல பெருமூச்சல்லவா வருது கண்ண தண்ணி தாரதாரியால வருது ஒரு சமயத்துல பல்ல கடிக்கிறாங்க யார விட்டு தான் எங்க அண்ணன் அன்னைக்கு குடுத்தன்னா அன்னைக்கு அங்கேயே சின்னமாவது பெரியமாவது கீழே விழுந்திருக்கோம் நம்ம தடுத்துட்டாங்களே எங்க அண்ண தடுத்துட்டாங்களே யிர்போடும் இதை நீங்க மூணு தரம் இல்ல முப்பது தரம் சொல்லணும் அப்பதான் கம்பராமடிச்சா இருக்கும் யார் இருந்தாரியா கம்பரு டக்குன்னு சொன்னா நீங்க வீரன் ஒரு வீரன் இருந்தான் எப்படி இருந்தான் சாமி வில்லை ஊண்டிய கையோடும் வெய்து உயிர்ப்போடும் ஒரு வீரன் எப்படி இருந்தான் கல்லையாண்டு உயர்ந்த தோளாய் பாட்டு அதனால கல்லையாண்டு உயர்ந்த தோளாயி பரதா இமயமலை போகும்போது பத்ரிநாத் தான் கேதாரம் ஒரு மலை பத்ரிநாத் ஒரு மலை அது போல பரதா உன்னுடைய தோல் இது கேதார்நாத் இது பத்ரிநாத் உயர்ந்த தோளாயி மலை மாதிரி இருக்கிற தோல் அந்த வீரன் எப்படி நின்றான் தெரியுமா கங்குல் எல்லை காண்பளவும் நின்றான் ராத்திரி ஆற மணி ஏழு மணிக்கு அந்த பிடிச்ச உள்ளு மறுநாள் காலையில் கதிரவன் தோன்றுகின்ற வரையில் நின்றான் கங்குல் எல்லை காண்பளவும் நின்றான் எங்க ஆளு பீகிச்சடி ஆளு இந்த கிச்சடி ஆளு போன நின்றுகிட்டே கூட சில பேர் தூங்கலான் தூங்குவான் புசத்தையும் வச்சிருப்பான் பாக்கவும் செய்ங்குவானி அதெல்லாம் கல்லூரியில பாக்கலாமே அதெல்லாம் பாக்கிற வாத்தி தான் வாத்தின்னு பேரு எங்க இருந்தா நமக்கு என்ன என்ன சார் தேதி முப்பது நாலு முப்பது நாள அடுத்த முப்பது நாளுல்ல அது ஞாயிற்று வருதுங்களா வந்து இருபத்தி ஒன்பது வந்துடும் சிவி முருகோ முருகோ முருகோ நீ தான் காக்கணும் கங்கு எல்லை காண்படவும் நின்றான் என்னடா சொன்னேன் ஒண்ணும் இல்லை இவன் சொன்னான் ஜா அப்படின்னா என்னடா அவன் சொன்னான் இல்ல ஒரு மூணு மூன்று மணிக்கு நின்றுகிட்டே கூட அப்படியே ஈமைப்பீலன் நயனம் என்றான் கண்ணோட கண் மூடல்டா கண்ணோட கண் மூடல் இமைப்பீள நயனும் என்றான் அப்படியே சொன்ன இதைத்தான் இப்பொழுது நேர்களை மீண்டும் காலத்தி கலைக்கிறோம் ஆர்வ முன் பெருக ஆறா கண்டுகொண்டே அங்க இங்க பர்னசாலையில் ஒரு ஆணும் பெண்ணும் அல்ல அம்மையப்பராக இருக்கிற பெருமானி நின்றார் எனவே அவையல்லா இல்லை ஆனால் உள்ள கையோடும் இப்போடும் இல்லை ஏன் எங்கே இருக்க வேண்டிய பெருமான் இங்கே இருக்கிறார் என்று கிடையாது அதனால வெய்து இருப்பு இல்லை ஆனால் மாறாக எந்த ஒரு விலங்கோ எந்த ஒரு பூச்சியோ எதுவோ ஒன்று தீண்ட கூடாது என்ற எண்ணத்தோடு கூட அங்கு என்ன சொன்னார் கங்குள் எல்லை காண்பாடாவும் நின்றான் ராத்திரி பிடிச்ச வேளா மறுநாள் காலை வரை நின்றான் இமைப்பீழன் நயனும் என்றான் இங்கே நேர்வர நோக்கி நின்றார் நீளிருள் நீங்க நின்றா அது கங்கை கரை இது காலத்தி மலை முருகா முருகா இப்படியெல்லாம் களை சேரி தரள கொண்டில் காதி நிலவு பொருள்கால் பொங்க முளை உறவு மொழிமுந்த செய்ய மணிவையில் ஒரு பால் முப்ப தலைகதிர்பரிதியோடும் சந்திரன் தலை உவ குழையணி காதர் வெற்பை கும்பீடச் சென்ற ஆள் ஒக்கும் ஐயா ஒரே இருட்டல்லவா அப்படின்னார் இல்லை இங்க இருள் இல்லைன்னா என்ன? ரொம்ப அருமையான ஒரு அருமையான வர்ணனை இரவு நேர வர்ணனை ஒருபால் வெடிச்சு தானா முத்துக்கள் அப்படி கிடைக்குதான் அதனுடைய ஒளியானது அங்க அப்படியே பளிச்சு பளிச்சு பளிச்சுட்டு மின்னு தான் மின்னு தான் காதிர் நீளவு முழையறவு உமிழ்ந்த செய்ய மணிவையில் ஓருபால் பாம்புகள் சிறந்த நல்ல மிகச்சிறந்த நாங்கள் முதிர்ந்த நாக்கள் தன்னுடைய வாயிலிருந்து மணியை உமிழ்ந்தான் நாகரத்னம் அதனால ஒளியா இருந்தது ஆடா இந்த நாகரத்ன நிலவாகவும் அந்த மூங்கில் வெடிச்ச முத்துக்கள் எல்லாம் விண்மீன்களாகவும் இப்படி ரொம்ப அருமையா இருக்குது எனவே நிலவும் விண்மீன்களாகவும் இருந்து இயற்கையான ஒளி செய்தது என்று சொ இப்படியவெல்லாம் செல்ல விரவு பன்மணிகள் காந்த விரிக்படலை பொங்க மரகதம் மொழிகள் நீல மணிகள் இமைக்கும் சோதி பொற இரு சுடரு கஞ்சி போயின புடைகள் தோறும் இரவிறல் ஒதுங்கினாலே போன்றுள்ளதெங்கும் எங்கும் அதனால இப்படி இருப்பதனால ஆங்காங்கு நல்ல விளக்குகள் வேண்டாம் இயற்கையாக ஒளி இருக்கின்றன இன்னும் கொஞ்சம் பார்த்தார் விளக்கு என்ன விளக்கே தேவையில்லைன்னா அப்படின்னா ஏன்னா இதாவது ஒரு நல்ல வேலை கந்திச்சு பெற்ற எல்லாம் அடிக்கடி நின்று இல்லாம எப்பொழுதும் ஒளி இருக்க மாட்டிருக்கு வாழ்க வளர்க்குங்களா நாங்கள் இருந்த மாதிரி இருப்போம் எட்டரை ஆகும் ஒரே அடியாக நின்று போடும் அப்புறம் பத்துக்கோ பத்தரைக்கோ வரும் இல்லைங்களா அப்படியே இருப்போம் ரெண்டு ரெண்டே ஆள் ஆகும் போக்குன்னு போடும் நாலுக்கு தான் வரும் போக்கும் வரவும் புனரும் புண்ணியனி வேற வழி இல்லை அவன் தான் காக்குமியம் காவலனி பல நேரம் காண்பறிய பேரொழியே சரிங்களா ஆகவே சிவபிரானத்தை நாங்கள் மயிலாடுதுறையெல்லாம் பார்க்கறேன் இங்க நல்ல வேலையா பரவாயில்ல ஆஹ் இருக்குது அதனால கொஞ்சம் ஒளியானது நல்ல வேலை இது நான் சொல்லிட்டு பிறகு நாளைக்கு பேர மாதிரி இருந்தா என்ன மன்னிக்கணும் அதனால சரி சரி அதனால இப்படி இருக்க பார்த்தார் ரொம்ப அருமையான வந்து அரசு மாறனாலும் எந்த கர்நாடகமோ மற்றதோ தண்ணி தராவிட்டாலும் அல்லது மின்சாரம் தராவிட்டாலும் ஒரு சாமானத்திற்கு வராவிட்டாலும் இயல்பாகவே இருக்கும்ட நல்ல வெளிச்சமா இருக்கும்ட காலத்து மலை அது என்ன சாணி செந்தடல் ஒளியில் பொங்கும் தீப மாமரங்களாலும் இந்த தீபமா மரம்னு ஒண்ணும் அது என்ன இப்ப நம்ம அது யாராவது வீரப்ப மாதிரி இருக்கு அதுல எக்ஸ்பெர்ட் அவங்க தானே நமக்கு எங்க தெரியுது பி கச்சரி கேட்கப்படாது இந்த கிச்சடிக்கு என்ன தெரியும் பாவம் அதனால தெரியாது இது யாருன்னு கேட்டா ஐயாப்பா இவ்வளவு நாட்டுல நீங்க அந்த இளைய ஒளிஞ்சுறீங்களே இருக்கீங்களே அதுல மரத்துல வந்து இந்த மாதிரி நல்ல இயல்பா ஒளி விளங்குகின்ற தீப மரம்னு உண்டான்னு கேட்டா நீ ஒண்ணா எங்க இதுல எத்தனையோ இருக்கு வான்னு காட்டுறேம்மா இல்லவா நிருபர் பாத்துட்டு வர முடியுது ஆனா போலீஸ் அவங்கள கொண்டு வர முடியல வேடிக்கையில் வேடிக்கை விந்தையில் விந்தை முருகா முருகா நிர்வக போக்குவரவு புணர்வு புரியுது இவங்களால அணுக முடியலையா இதையும் நாம நம்பிக்கிட்டு என்ன இருக்கிறோம் முருகா முருகா தீப மாமரங்களாலும் அல்ல